வணக்கம் மே முப்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலகிலேயே மிக உயரமான இடத்தில் அமைய பெற்ற சாவடி எனும் சிறப்பை பெற்றுள்ள இடம் தாஷிகாங் இரண்டு உலகிலேயே மிக நீளமான உப்பு குகை சமீபத்தில் இஸ்ரேல் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மூன்று சமீபத்தில் ஸ்லோவோக்கியாவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் ஜுஷானா கபுடோவா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 1. சமீபத்தில் பிரவாசி பாரதிய சம்மன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது 2. ஆசிண்டெக்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் என்பது எந்த இரண்டு நாட்டுக்கு இடையே நடைபெறும் கடற்பயிற்சியாகும் மூன்று இளவேனில் வலிறிவன் எந்த விளையாட்டுடன் தொடர்பானவர் நான்கு இந்தியன் பிசிக்கல் ஃபெடரலிசம் என்ற புத்தகத்தை எழுதியவர்கள் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி